அத்தியாயம் நூற்றி பத்து உதவி அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக அவன் மன்னிப்பு ஏற்பவனாக இருக்கிறான்